நாற்பத்தி எட்டு இப்னு அவர்கள் நபி சொல்லு அலேஹ் அவர்களின் காலத்தில் தூதரே நீங்கள் நின்ற இடத்தில் எதையோ பிடிக்க முயன்றுவிட்டு பின்வாங்கினீர்களே என்று நபி தோழர்கள் கேட்டனர் எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது அதிலிருந்து ஒரு குலையை பிடித்தேன் அதை நான் எடுத்திருந்தால் உலகம் உள்ளளவும் அதை நீங்கள் புசித்திருப்பீர்கள் என்று நபிசல்லம்லாஹாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்